பாடம் பதினைந்து பேணுகளாக இருக்காசிகளுக்கு அவர்களின் இதயங்கள் அல்லாகும் அவனது உண்மையானதாக இறங்கியுள்ள நினைவு கூர்ந்திட நேரம் வரவில்லையா முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் போல் அவர்கள் ஆகிவிட வேண்டாம் அவர்கள் மீது நீண்ட காலம் சென்று அவர்களின் இதயங்கள் கடினமாகிவிட்டன ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் மற்றொரு அல்லாஹ் கூறுகும் பின்பு அவர்களின் அடிச்சுவட்டிலேயே நம் தூதர்களை பின்தொடரச் செய்தோம் மரியம் மகன் ஈசாவையும் பின்தொடர செய்தோம் அவருக்கு இஞ்சியிலையும் கொடுத்தோம் அவரை பின்பற்றியோர் இதயங்களில் இரக்கத்தையும் அன்பையும் ஏற்படுத்தினோம் அவர்களே உருவாக்கிக் கொண்ட துறவித்தனத்தை அவர்கள் மீது நாம் கடமையாக்கவில்லை ஆனால் அல்லாஹுவின் திருப்தியை வேண்டியே தவிர ஆனால் அவர்கள் இதையும் கூட அவர்கள் பேணுகிற முறைப்படி பேணவில்லை ஏழாவது அத்தியாயம் இருபத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் தான் தானே நூலை நூற்று அது நன்கு முறுக்கேறிய பின்னர் தானே அந்த நூலை துண்டு துண்டாக்கி விடுவது போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் பதினாறாவது அத்தியாயம் தொண்ணூற்றி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் மரணம் வரும் வரை உமது வீராக அத்தியாயம் தொன்னூற்றி ஒன்பதாவது வசனம் இதற்கு சான்றாக நிறைய ஹதீஸ்கள் உள்ளன இதில் அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹ்ஹா அவர்கள் அறிவித்து நூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெறும் ஹதீஸும் இங்கு